அவர்கள் பங்கேற்கும் திருமுறைசி தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்டம் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் of <laughs> that talaye balide udaile pani talaye ni vananga ara jebiga ken milga காட்டேன்பாசகம் பாடி காட்டினேன் நீ பெரிய புராணத்தில் இருந்து ஒரு நாயன்மார் கதையை பெரிய சேக்கியார் செய்யுளாக சொல்லி காட்ட நினைக்கிறேன் நிறைய வரும் சேக்கிடாரு கருத்து அதில் வெளிப்படும் இல்லையா நான் இடையிலேயே சில கருத்துக்கள் சொல்லுவேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆனதுனால முடிந்த வரையிலையும் நான் அந்த பணியை செய்வேன் பட்டினத்தடிகள் மூன்று நாயன்மாரை நமக்கு நினைவூற்றார் ஒன்று சிறு தொண்டர் மற்றொன்று திருநீலகண்டத்துக்கு மற்றொன்று கண்ணப்ப நாயனார் இந்த மூன்று பேருடைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த மூணு நாயன்மாரை தான் அவர் பொறுக்கி எடுத்தார் பட்டினத்தடிகள் பொறுக்கி எடுத்ததுனால பாக்கி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நாம எண்ணி விட முடியாது அவருடைய எண்ணம் அது அவ்வளவுதான் இல்லையா ஆம் வாழால் மகவர் இருந்து உட்ட வல்லேன் அல்லேன் பிள்ளைக்கறி வேணும்னு சொன்னாரு தன்பிள்ளையே அறிஞ்சு போட்டார் சோரே போட மாட்டான் பிள்ளைகளை சோறு போடுவான் பிள்ளைக்கறிதான் சாப்பிடுறதுன்னு சொல்லி சாமியார் அணிக்கு உத உதன்னு உதச்சி திருச்சங்காட்ட முடிய விட்டு விரட்டி சோறு கேட்டாலே விரட்டி இருப்பான் பிள்ளைக்கறின்னு கேட்டாக்க சும்மாவா விட்டு இருப்பான் நல்லா இருக்கு நமக்கு என்ன தெரிகிறது அடியார்களுக்கு சோறு போடுதல் தான் பெரிய புண்ணியம் பெரிய புராணம் பூரா இதத்தான் வலியுறுத்துகிறது இந்த பெரிய புராணத்தை படித்தவனே என்ன பண்றான் அடியார்களுக்கு சோறு போடுறது இல்லை பெருமான் சபையை கட்டின போதே இந்த ஏழைகளுக்கு சோர்னு ஏற்பாடு பண்ணார் அன்னைக்கும் நடக்குது இன்னைக்கும் நடக்குது அத ஒருத்தர் சே கேட்டேனா வடலூர்ல இந்த அன்னதானம் சரியா நடக்குதா அப்படின்னு சரியா நடக்குது நிறைய பேருக்கு அரிசி பருப்பு பணம் வேஸ்ட் பண்றாங்க ஒழுங்கா போடல அப்படின்னு மாத்திரம் ஒரு ரிப்போர்ட் சொன்னார் ஆக சாப்பாடு போடுறத ஒத்துக்கிறார் அவர் ஏன் வாழால் மகவறிந்து உட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழல் கிளமை துறக்க வல்லே நல்லேன் எம் தீண்டுவாயாக திருநீழ கண்டம் சொல்லிவிட்டார் மனைவி மனைவி மாத்திரம் இல்லை எந்த பெண்களையுமே நான் மனத்தினாலும் தீண்ட மாட்டேன் கரத்தினாலும் அல்ல மனத்தினாலும் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளமையோடு இருந்த ஒருவர் முதுமையாகி தொண்ணூறு வயசு இருக்கிறவர்களையும் கூட அந்த விரதத்தை காப்பாற்றினார் இந்த சமயத்தில் நீங்க கொஞ்சம் நினைவு கொள்ளணும் நம்ம நாட்டில் வயசானவர்கள் எத்தனையோ பேர் திருமணம் செய்து கொண்டார்கள் இல்லையா அதெல்லாம் நான் யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அவங்களை நீங்க நினைச்சு பாருங்க அந்த இன்பத்தை அவர்கள் வெறுக்க முடியல அல்லவா அவன் முடியாது முடியாது என்பதுதான் முடிந்த முடிவு இல்லையா ஆமாம் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன் மாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்லே நல்லேன் அப்புறம் நாளில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன் ஆறு நாள் தான் பூஜை செய்தார் கண்ணப்ப நாயனர் ஆறே நாள் ஆறு நாள் பூசை பண்ணி தன் கன்னுடைய கண்ணையே சிவனுக்கு அர்ப்பணி அர்ப்பணம் பண்ண செய்தவர் அவர் சிவனடியை சேர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இது ஒதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இது மூனை தான் குறிப்பிட்டு சொன்னார் அவர் ஆக பாக்கி பேரெல்லாம் சரியில்லைன்னு முடிவு கட்ட முடியாது பாக்கியெல்லாம் பார்த்து கொள்ளுங்கன்னு அர்த்தம் மூண மாத்திரம் சொல்லிவிட்டு பாக்கி இருக்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம் சரியில்லைன்னு அர்த்தம் பண்ண அல்லவா ஆமா கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் இனி ஆளாவது எப்படியோ நிறுக்காலத்தி அப்பருக்கே ந திருநீலகண்டருடைய பெரிய புராணத்தை திருப்பி பார்ப்போம் வேதியர் தில்லை மூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார் மாதோரு பாகம் நோக்கி திட்டம் வர வேதியர் தில்லை மூதூர் வந்தார் வந்தார் மாது பாகம் நோக்கி வந்து திட்டம் பதத்தே ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நிறத்தில் விற்கிறார் கடல்கள் நலத்தில் டல்கள் கண்டத்து நாயனாருடைய குலத்தை அவர் சொல்லுகிறார் என்று நாமை எண்ணிக்கொள்ளுவோம் ஆனால் குலத்தை சொல்ல வேண்டியது தானா என்று நாம எண்ணிவிட முடியாது குலத்தை தெரிந்து கொள்ள வேண்டியவனுக்கு அது தேவை இல்லையா வேதியர் தில்லை மூகவும் சிதம்பரத்தில் இருந்தார் வேட்கோவர் குலத்தில் வந்தார் வேட்கோவர் என்பவர் இந்த மண்பாண்டங்கள் செய்கிறவர்கள் மாதூர் பாகம் நோக்கி மண்ணும் சித்தம்பரத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனாறு கடல்கள் வாழ்த்தி நலத்தின் மிக்க சிதம்பரத்திலே இருந்த குயவனார் நடராஜ பெருமானை வழிபட்டு வாழ்ந்தார் என்பது இந்த செய்யுள்ள நமக்கு கிடைக்கிற செய்தி அடுத்த செய்யுள் சைவருவின் சார்வே பொருளன சாரும் நேரர் சைவ சமயம் தான் பெரிய சமயம் என்று அவர் எண்ணி இருக்கிறார் அது அப்படி என்ன முடியாது ியா நாக்கரச தேரத்தில் நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது பாட்டு நூறு கோடி பிரம்மர்கள் இருந்து போய்விட்டார்கள் ஆறு கோடி நாராயணர் இருந்து போய்விட்டார் கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள் முடிவும் முதலும் இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்று நான் நாவுக்கரசருடைய தேவாரம் இதை எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் முடியுமா சில பேர் என்ன பண்ணுவ ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்கிட்டு போவோம் இப்படி பல பேரை நான் பாக்குறேன் ஒவ்வொரு மாச பொரட்டாஸ் மாதம் ஒரு கடவுளை வணங்குவேன் ஐபு மாதம் ஒரு கடவுளை வணங்குவேன் இப்படி மாதத்துக்கு ஒரு கடவுளாக வணங்கிக் கொண்டு போவான் ஒரே கடவுள் என்று எண்ணி இருப்பதுதான் மிகவும் உயர்வுதான் வேற நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் இந்த கடவுளெல்லாம் போய்விடுவான் அப்பா ஏறில்லாதவன் சிவன் ஒருவனே என்று அவர் குறிப்பிட்டு சொன்னது சிவ நரியில நாம வாழ வேண்டும் என்ற கருத்தோடு அவர் சொல்லப்பட்டது என்று நாம எண்ணிக்கொள்வோம் அப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும் உள்ளத்திலே திட்டம் தான் நமக்கு தேவை அறிவு தேர்ந்தெடுத்து விட்டதே ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் என்பதுதான் என்ன வேண்டியலையா அப்படி இவர் சிவனே பெரியவன் சைவ சமயமே சமயம் என்று சொன்னார் ஒரு அடியார் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்றும் பாடினார் ஒரு அடியார் இல்லையா இதெல்லாம் நாம நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று அப்படி சைவ சமயம் தான் உயர்ந்த சைவம் உயர்ந்த மதம் என்று அவர் எண்ணினார் சிவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை சைவத்துக்கு சைவ விட வேற பெரியது வேற ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தில் அவர் வாழ்ந்தார் அவருக்கு சட்டி பானைகள் செய்து அதுதான் வாழ்க்கைக்கு துணை இல்லையா அளவில் மரபில் வாழ்க்கை மக்களும் அமுது அமுதுக்கு ஆக்கி ஏ மண்பாண்டங்கள் செய்து அதை விற்று அதனால வாழ்க்கை நடத்துறவர் லியா, மண்பாண்ட சமைச்சு சாப்பிடுறதுதான் உடலுக்கு மிகவும் நன்மை என்று சொல்லுகிறார்கள் செய்ய முடியாது இல்லையா ஆம் அந்த மக்களம் செய்வதுதான் அவருக்கு வாழ்க்கை வளரிடம் திங்கள் கண்ணி மந்துல ரடியர்க்கே என்னும் மகிழ் சிறப்பில் மல்கே ஓடித்து ஒழுகும் நாலில் ரஹே செய்கிற தொழிலேயே சிவத்தொண்டு செய்து விடுவதுண்டு நான் பாடுறேன்னு சொன்னா நான் ஒரு கோயில்ல போய் ஒரு பாட்டு நான் பாடிவிட முடியும் ஒரு மக்கள் வாங்கி கூடும் சொன்ன என்னால முடியுமா இல்லையா அதனால இவர் என்ன பண்ற அடியார்களுக்கு ஓடு அப்பட்சக்காரன் திருவோடு அதுலதான் வாங்கி சாப்பிடுவான் அந்த ஓட்டப்ப நம்ம கூட கஷ்டம் இல்லையா ஆகும் அப்ப பழைய காலத்துல இந்த பரதேசம்ல அந்த ஓடுதான் வச்சிருப்பான் அந்த ஓட்டிய தாளம் போட்டுக்கிட்டு தம்பு தங்கிற மகாதேவான் பாடுவான் இந்த திருவோட்ட அடியார்களுக்கு ஏனாமா கொடுத்துருவர் அதத்தான் சுவாமி நிறைவூட்டுறார் அளவில் வாழ்க்கை அமுதுக்கு ஆக்கி வளரிடம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும் உளம் சிறப்பில் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் ஒரு தர்மத்தை செய்துகிட்டு இருந்தார் அவர் இந்த தர்மஸ்தலான்னு ஒரு ஊர்ல பாருங்க சோறு போடுறோம் அந்த மாதிரி சோறு போட முடியுமா இப்ப கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ சோறு போடணும்னு வச்சிருக்கேன் கொஞ்சம் நடக்குது பிச்சை எடுத்து சாப்பிடுற இந்த ஓட்டல வாங்கி சாப்பிடுவோம் அப்படி பிச்சை வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்திருக்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா இப்படி ஒரு வாழ்கின்ற போது இளமையான பருவம் இன்பத்துறையினரான இளமை பருவம் பத்தை விரும்பும் அதத்தான் கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனி மன குணல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் தன் அடைந்தார்க்கு இடை ஆ மிட்டாய் போன்ற பொருள்களை விரும்பும்பத்தில் இன்பத்தை விரும்பும் நிறைய சம்பாதித்து வாழ்க்கை நடத்துறதுக்கு வழிபாக்கும் இதையெல்லாம் விடனுக்கு அருள் சிவனுக்கு தொண்டு செய்தல் தான் மிக உயர்வு அவர் குறிப்பிட்டிருப்பார் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனி மலர்குடன் பாவை நந்தினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் யன் தன்னடைந்தார்கு இடை மருதனே நர அப்படி இந்த இன்பம் பயக்கிறத வரிசையா சொல்லிட்டு போகும்போது இளமை இன்பம் இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரானார் இது சேக்கிலார் வாக் அடுத்த பாட்டு அவரது உங்கள் மனைவி யாரும் பொங்கும் நஞ்சு உண்ண யாம் செய்வம் நின்று தடுத்தது என்ன தகைந்து தான் தரித்தது என்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார் நல்ல கற்புள்ள மனைவியே இருக்கிறார் இவருக்கு இன்பம் திருநீல கண்டம் உலகத்தை எல்லாம் காப்பாற்றியது திருநீலகண்டம் என்று எண்ணினர் அதுதான் திருவாசகத்திலே பேசப்படுகிறது இந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்ணாமல் இருந்திருப்பானேயானால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுறார் நமக்கு அதுதான் இந்த பிரதோஷ நாள் கொண்டாடுகிறார்கள் அல்லவா அது ந ி குறை கடல்வாயந்திருந்த ஆலால்தான் அவன் சதுர்தான் என் அந்த ஊமை பெண்ணை பார்த்து கேட்கிறார் மாணிக்கவாசகர் அவருக்கு தெரியாதா என்ன இவ வாயிலிருந்தது வரட்டுமே என்று எண்ணுகிறார் அவர் கோலாலமாகி குறைகள் அல்வாந்தெடுந்த ஆலால உண்டான் அவன் தகுதான நேடி ஆலாளம் உண்டில அன்று அயன்மான் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கள் பிரம்ம விஷ்ணுக்கள் பெரிய கடவுளர்கள் அவர்களே போய்விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக இருக்கிற மக்கள் ஏனைய உயிரினங்கள் எப்படி வாழ முடியும் வாழ்ந்திருக்க முடியாது அதை நினைத்துத்தான் அவர் சிவன் விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றினானே என்று எண்ணி திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் ஆனதினாலே அவருக்கு திருநீலகண்டத்து குயவனார் என்று பேர் வந்ததே தவிர அவருடைய சொந்த பெயர் எது என்று யாருக்கும் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை திருநீலகண்டத்து குறைவனார்கடியே அவனுடைய கருணையை நினைத்து திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று எப்பொழுதும் அதே சொல்லுவார்கள் கூட சில பேர் பிரிச்சி தம்பலம் நமசிவாய அருட்பெறிஞ்சோதி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி இருந்த பக்தர் சொல்லக்கூடாது சொல்ல வேண்டி இருக்கிறது தன் மனைவியை விட்டு வேற ஒரு பரத்தை பாலுவர் சென்று விட்டார் என்று பெரிய புராணத்தில் வருகிறது அதற்கு ஒரு பாட்டு எழுதுகிறார் தெய்வ சேக்கிடாரு பொருமான் தெவ சேக்கிழார் பெருமானுடைய பாடல் இங்கே ஒலிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன் தவிர நான் சொல்லுவதெல்லாம் பெருசா சொல்லிவிடுவேன் விளக்கம் என்கிற நினைப்பு எனக்கு கிடையாது தேவாலய திருவாரத்துக்குமே சொன்னமே இந்த மாசம் பெரிய புராண பாடல்களா வரட்டுமே என்று நான் நினைத்தேன் ததமேரனமன ஆதேடும் கேழ்வர் அங்கு ஓர் பரத்தை பாலனெந்து நன்ன சொல்லுவ மறுபு பெ மறக்கவே வேண்டும் அந்த பெண்ணாசை வேண்டாம் என்பதுதான் பெரியவர்கள்லாம் முடிவுக்கு வந்த ஒன்று இல்லையா பெவில்லை அவரு கல்யாணத்துல போய் மறுபடியே மறக்கவே வேண்டும் ஒரு பொண்ணு கல்யாணம் இது வேற பொண்ணப்பா அந்த பொண்ணத்தான் மறக்கணும்னு சொன்னார் அவர் சொல்லிவிட்டார் அந்த மாதிரி அந்த பெண் தொடர்பை அன்றைக்கும் உலகம் வெறுத்தது இன்றைக்கும் உலகம் வெறுத்து கொண்டுதான் இருக்கிறது அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா பெரியவங்க எழுதி வச்சு அந்த தொடர்பு தேவையில்லை அப்படின்னு இல்லவா ஆம் இந்த திருநீல கண்ட நாயனா இருக்கு அந்த தொடர்பை சிவனே உண்டாக்கி விட்டான் அப்படின்னுதான் நாம சொல்ல முடியும் இல்லையா எல்லாம் சிவன் நின்றாய் போற்றி இது பொருட்களை மனைவிக்கு பொறுக்க மாட்டா இல்லையா ஆமா எவ்வளவுதான் நாம நன்மையாக நடந்திருந்தாலும் எவ்வளவுதான் உயர்ந்தவாக நடந்தாலும் இப்படி ஒரு தவறு நாம செய்யறோம் சொன்னா அதை மனைவி ஒத்துக்க மாட்டேன் இல்லையா மானம் பொறாது வந்த உடலால் மனித வாழ்க்கை எல்லாம் செய்தே உடன் உறவு இசையார கணவன் தவறான வழியில் சென்று விட்டான் நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா சேக்கிழார் பெருமான் சொன்ன பெரிய புராணத்திலே இல்ல எம் கே தியாகராஜபகதர் நடித்த சினிமா அவர் நாப்பதுல என்னமோ அந்த சினிமா வந்து மிக அழகாக எடுத்திருந்தான் மிக அழகாக எடுத்து படம் முடியிற வேலையில அந்த டைரக்டருக்கும் எம் கே ஜெயராஜ பகாதருக்கும் தகராறு வந்து படம் நின்று போச்சு பாதி படத்துக்கு மேல ஓடி போயிடுத்து இனிமே டைரக்ட் பண்ண முடியாது யாராஜ பகதர் தன்னுடைய சுயத்தில் பணத்தை கொடுத்து அந்த படத்தை தன்படமாக்கி கொண்டார் தன்படமாக்கி எடுத்து வெளியே விட்டார் அது வந்து சந்தோஷம் ஆமா அற்புதமான கதை அற்புதமான பாடல் இதெல்லாம் வீணா போகுது தன்னுடைய பணம் போனாலும் பரவாயில்லை கதை வெளியாக இல்லையா ஆமா தமிழன் உணர்வு மிகுந்தவர் எம் கே தியாகராஜ பகதர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணாமலை போய் அண்ணாமலை செட்டியார் கொடிசுற அவர் சினிமாக்காரர் ஒரு நாடகாரர் அவர் ஊடு தேடி போய் நான் தமிழ்சை இயக்கம் நடத்துற அதுல நீ கச்சேரி பண்ணணும் நீ வரணும்னு போய் கூப்பிட போனார வீட்டுக்கா வர்றது நீங்க சொல்லிவிட்டா நான் வர நான் வர தமிழிசை இயக்கத்துக்கு நான் உழைக்க மாட்டேனா நீங்க தமிழை இயக்கம் எங்க நீங்க மகா நடத்தினாலும் என் பேரை போட்டு விடுங்க நான் வந்து விடுறேன் அது ஒண்ணு எம் கே தியான அப்ப நாடு சுதந்திரம் பெறாத நாடு ஜெர்ம்தார் அதுக்காக வேண்டி ஆங்கிலேயன் இந்தியாவில் இருக்க பெரியவங்கள்ட்ட நிறைய பணம் வாங்கினான் அது இயற்கை ஆமா அப்ப மூணு டிராமா போட்டார் இவர் யாரு பாரத மாயவரத்தில் ஒண்ணு தஞ்சாவூர்ல ஒண்ணு திருச்சிராபடியில் ஒண்ணு ஒவ்வொரு டிராமாவுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வசூலாச்சான் யாராவது நல்ல பேர் இருந்தது அப்ப மகராஜா கூட அப்படி இல்லை அப்படி இருந்தான் அப்படி இருந்தார் அவர் மூணு லட்சம் ரூபாய் ஹோம் அப்படின்னு இருந்த கவர்ன கொண்டு போய் மூணு லட்சம் ரூபாய் வசூலாச்சினை கொடுத்த போது அவர் ஆச்சரியப்பட்டு போனாரூபாயா அப்படின்னா ரொம்ப வியாபகமான மனுஷன் போல இருக்கே அந்த அவனை கூப்பிடுற நான் பார்க்கணும் சொன்னாரான் கவர்னர் இவர நினைத்தார் அப்ப சொன்ன பட்டம் கொடுக்கிறேன்னு தமிழன் வேற ஒரு நாட்டானுட்டு நான் அந்த பட்டத்தை வாங்க எனக்கு இஷ்டம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரான் சொல்லுவானா அப்ப நான் சொன்னாராம் உனக்கு நீ எனக்கு செய்த கைமா நான் ஏதாவது ஒன்னு திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன் ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன் நீ வாங்கிக்க சொல்லிட்டு ஏதோ ஒரு தோட்டத்தை காட்டி இந்த தோட்டம் கவர்மெண்ட்டுக்கு சொந்த இதை எடுத்துக்கன்னு சொன்னாரான் வாங்கி ஒரு பெண்கள் ஹைஸ்கூலுக்கு எழுதி வச்சாராம் இவர் எழுதி வைப்பா ஜங்கள் கூட்டி போயிடும் அந்த மாதிரி கூட்டம் எந்த பாட்டுக்காரனுக்கும் கிடையாது கூட்டி போயிடும் போலீசனுடைய மேலதான் அவருடைய கச்சேரி நடத்துவார்கள் அவ்வளவு கௌரவமான மனுஷன் அவர் இந்த திருநீலகின்ற சினிமாவை தன்னுடைய சொந்தத்தில் வெளியிட்டார் அபூர்வமான பாடல்கள் நீ பெரிய சங்கீதக்காரன் ராகத்தை தேடிக்கிட்டு இருப்பான் அவர் சர்வ சாதாரணமா பாடிட்டு போயிட்டு வராத ந சித்தம்பரு நிருவருள் தாதா சித்தமிங்க படி இண இனி தம்பர் இது ஹேமபதி ஒரு ராகம் கச்சேரிக்காரன் மேடையில் பாடுறதுக்கு பயப்படுவான் சர்வசாதாரணமா அந்த சினிமாவில் பாடி வச்சிருப்பார் அவர் இப்படி கர்நாடக சங்கீதத்தை வளர்த்தவர் அவர் சினிமா உலகத்தில் என்ன தெரிந்தவன் ஒரு பாட்டுக்காரனாக ஆகணும் நினைச்சதே தியாகராஜபர் பாட்டை கேட்டுதான் இந்த அற்புதமான கதையை நல்லா இருக்கடான்னு சொல்லி தன்னுடைய சொந்த சொத்துல எடுத்து வெளியிட்டார் இத அப்படி ஆக இவர் வேற ஒரு பெண்ணை விரும்பி விட்டார் அப்படின்னு மனைவிக்கு தெரிஞ்சி மனைவி என்ன பண்ணினா தொடுறதில்லை அவரை தொடுவதில்லை குளிக்கும் போது முதுகு தேய்க்கறதில்லை இப்ப மாதிரி தேய்ச்சி விடுறாங்களான்னு கேட்டு ஆமா முதுவு கைக்கு எட்டாது சொல்லுவார் மனைவி முதுகு தேர்ச்சி விடல சொன்ன துண்ட துண்ட போட்டு தேய்ச்சிக்குவான் அப்படி செய்ய வேண்டிய கடமை அவ இல்லையா எல்லாம் எல்லாரும் செய்யலான் சொல்ல முடியாது அதுக்கு மேல கேட்ட சோர் நிகர் அதத்தான் சுவாமி சொன்னாரு பரத்தை பால் நன்ன மானம் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய செய்தே உடன் உறவு இசையார் ஆனார் உடல் உறவு உடல் உறவுக்கு மாத்திரம் அந்த அம்மா ஒத்துக்கல அப்படின்னு இருந்தாங்க இவருக்கு வெதுவா மனைவி கிட்ட போனார் சேக்கிலார் சொல்லுகிற பாட்டு மூண்ட புலவி தீர்க்க மனைவி தொடபடாதுங்கிற இவருக்கும் காம இச்சை மெதுவா கிட்ட போய் இல்லாத சொல்லி அன்பனார் முன்பு சென்று தயங்கும் இளமில் தாயல் பொங்க அணையார் வேண்டு வயிறந்து கூறி மெய்யூர் அணையும் போதில் தீண்டுவாராய் தீண்டுவீராயில் எம்மை திருநீல கண்டம் என்றார் சொல்லி மெதுவ மனைவி கிட்ட போனார் கேட்க மாட்டான் போல இருக்கு அந்த அந்த நாயனார் கொஞ்சம் சத்தியத்தில் பயந்து இருக்கிறார் இவ்வளவுதான் இருந்தாலும் சத்தியத்தை ரொம்ப கடைபிடிச்சிருக்கார் அவர் சத்தியம் பண்ணு அப்படி இப்ப இருக்கிற மாயிரம் சத்தியம் பண்ணுவான் கேள்வி கிடை சத்தியம் சக்கர பொங்கல் புளிய கேள்வி கிடை இல்லையா இப்ப நாம தான் ரேடியோவை கேட்கிறோம் எத்தனையோ பொயில்கள் வந்து பாக்கிறோம் அடிபட்டு எத்தனையோ பெரிய பதவியில இருந்தவன் இந்த பத்திரத்தை வித்திருக்கிறான் திருட்டு இல்லையா அதெல்லாம் பாக்குறோம் நாம கவலே விடலாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தவன் நூறு ரூபாய் நோட்டுன்னு சொன்னா ஒன்னே ஒன்னா போயிடும் இது பத்திரமா இருந்தா ஏப்படுது போகுமே இல்லையவா ஆமா ஏதாவது ஒரு அறுத்திருஷ்ணிய அறுத்து வித்து மாடிக்கிட்ட வால் போஸ்டர் பார்த்தேன் கிருஷ்ணிய அறுத்து வித்து இருக்கிறான் பாபத்துக்கு அஞ்சு நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாதது ஆனால் இவர் திருநீலகண்டத்தின் மேல ஆணை அப்படின்னு சொல்லிட்டார் மெருப்பை மெரித்தவன் போல எட்ட வந்துட்டார் தெருவில் போனா சிகரெட்டு கொடுத்தான் அப்படியே போட்டு போயிட்டான் மெரிச்சு என்ன பண்ணுவான் ஓட்டவனை வசிக்கிட்டா தெரியுமா அந்த சூடு தாங்காம இந்தாண்ட விடியாருவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படியா இருந்தார் சத்தியம் பெருசுன்னு நினைச்சார் ஆதியார் நீல கண்டத்தளவு தாங்குண்டார் ஆணைக்கு எட்டபெரியவர் பெரியவர் நீங்கி ஏதிலார் போத நோக்கி எம்மை என்றதனால் மத்தி தம்மையும் எந்த மனத்தினும் தீண்டே நின்றார் எம்மை என்று சொன்னதனால் என் சொல்லிருந்த பெமே மாதவாதம் மனத்திலும் தீண்டேன் என்றார் கரத்தினார் தீண்டேன் சொல்லி இருந்தாக்க வேற ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான் இல்லையா மனத்தினாலும் தீண்ட மாட்டேன் இந்த அற்புதமான கதையை சத்தியம் இதிலிருந்து நமக்கு பெருசு என்று சொல்லப்படுகிறது சிவன் திருநாமம் சத்தியத்துக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படி உபயோகப்படுத்தினோது உன்னை மாத்திரம் இல்லை எந்த பெண்ணையும் மாதரார் மனத்தை மனத்திலும் தீண்டேன் என்று சொன்னார் அதுக்கு அடுத்தபடி ஒரு அன்புறும் புணர்ச்சி இன்மை அப்ப தொடர்பு இல்லைங்க உடல் உறவும் இல்லை இல்லையா ஆமா அழல் அறியமை நடக்கிற விஷயம் தண்ணி மொழ இடத்துல நடக்கும் ஒரு வேடிக்கை கதை ஒன்னு சொல்றது உண்டு ஆம்பளை நான் பிள்ளை உண்டாகிருக்கேன் சொல்லிட்டு கொண்டாடிட்டேன் இது ஒருத்தி என்ன பண்ணா பைத்தியக்காரமா நினைச்சுக்கிட்டு ஏன் வீட்டுக்காரர் பிள்ளை உண்டாயிருக்காரு போய் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கதை உண்டு வீட்டுல நடந்த விஷயம் வெளியில தெரியாம வாழ்ந்தார்களா இவர்கள் நமக்கு நிச்சயமா இது தேவை ஆமா வீட்டில் நடக்கிறது பூரா வெளியே தெரிஞ்ச போயிடுது ஆமாம் அன்புறும் புனத்தின்மை அயல் அறியாமை வாழ்ந்த வந்து தடந்தும் அன்பு தம்பிதான் திறத்து சாய்ப்பு வந்துடுத்து தலையெல்லாம் அரைஞ்சு போச்சு பல்லு விழுந்து போயிடுது ஆனா சிவனு கிட்ட அன்பு சாயல அது குறையல இது வெளியில தெரியல மனைவிக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்பதை இந்த அம்மாவும் வெளியே சொல்லல அவரும் வெளியே சொல்ல இந்த சத்தியத்தை இவன் கடைப்பிடித்து விட்டாரே என்றுதான் சிவன் நினைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான் பரமசிவம் இளமையில் மிக்க உள்ளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீரானை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல இளமை நீங்கி வடிவுறும் முப்பு வந்து தளர்வோடும் சாய்ந்து அன்பு தம்பிதான் திறத்து சாய சில பேர்கள் கடவுளை நின்று விடுவான் வாழ கடவுள் இப்படி பண்ணிவிட்டான் சும்மா தங்கு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈாக சிவன் அருள் செய்விப்பதன்றால் கடவுள் நினைத்தான் போல இருக்கு இந்த சத்தியத்தை காப்பாத்தி விட்டார்களே இத்தனை வயசாயும் கூட நினைத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாடகமாக நினைத்தார் அவர் இன்னெறி ஒழுகும் நாளில் எரி தளிர்த்து என்ன நீண்ட மின் ஒளிர் தடையான் தானும் தொண்டரை விளக்கங்கான தொண்டர் செய்தி செய்கையை விளக்கம் காண நன்னரி இதுவாம் என்று யாலத்தார் விரும்பி உயும் நன்னறி காட்டுமாட்டால் அருட்சிவயோகியாகி ஒரு சிவயோகியோட வடிவத்தை எடுத்துக்கொண்டு திருநீலகண்டருடைய இல்லத்தை நோக்கி வருகிறான் சிவன் நடும் சடைக் கரம்டிட அப்ப சடை கிடையாது நெறித்த பம்பையும் விடும் கதிர் முருவல் வெண்ணிலமும் மேம்பட இடும்பாத்திரம்ையராய் இந்த திருவோடு ஒண்ணு கையில வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டான் இந்த திருவோடு தான் இந்த தென்னீலகண்டர் நாயனாருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இல்லையா இடும்பனி பார்த்தினம் ஏ கையராய் நடந்து வேட்போவர் தம் மனையில் நன்னின அடியார்கள் தான் வந்தா எிவிடக் கூடாது மற்றொரு இடத்துல பெரிய புராணத்தில் சொல்லுவார் தெய்வ சேக்கிடாரு வருமா கொண்டு வந்து மனைப்புகுந்து இவர் அழைச்சிட்டு வந்து மனையில உட்கார வச்சு உட்கார வைக்கிறதுக்கு முந்தை காலை நல்லா கழுவி கொண்டு வந்து மனைப்பு குந்து குலாபு பாதம் விளக்கிய நடந்து ரெடியார் தெருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வருவாரா வள்ள பெருமான் செருப்போட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாதத்தை விளக்கி உள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு ஆசனத்தில் அவர்களை உட்கார வைத்து மண்டு ஆதாரத்தில் வைத்து அரிசனை செய்த ஒரு பூ அள்ளி அவர் தலையில போட்டு அல்லது அவர் போட்டு விழுந்து கும்பிட்டு நேத்து முந்தா சுட்ட இட்லிய தோசைய அவர்களுக்கு வைக்காம அண்ணன்னை செய்த அறுோடு அண்டி உண்டியை அவர்களுக்கு சொல்லுகிறார் தெய்வ சேக்கிட பெருமான் உண்டினாலு சுவைத்திரத்தினில் ஒப்பிட அண்டர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் ஐயா அப்படி இன்னைக்கு மரியாதை செய்ய வேண்டாம் கால ஆரம்ப வேண்டாம் உட்கார வைக்க வேண்டாம் பூசை பண்ண வேண்டாம் அரிசுவையோடு சோறு போட வேண்டாம் ஒரு சாம்பார் சாதம் அல்லது ஒரு ரசம் சாதம் தயிர் சாதம் ஏதேனும் உன்னை கொடுத்து அனுப்புவான அப்படின்னு பார்த்தா சாப்பிடறதுக்கு முந்தி வந்தா இன்னும் போ சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்த சாப்பிட்டாச்சு எனக்கு தெரியும் சிதம்பரத்தில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் ஒரே வேலைதான் சாப்பிடுவார் எனக்கு தெரிந்து இருந்தார் அவர் பத்து மணிக்கு எங்க மணி பத்தாவதோ அங்க கையை அப்படி நிட்டுவார் கை நிறைய சோறு போடுவாங்க இந்த ஒரு கை நிறைய சோறு வாங்கிட்டாருன்னா அடுத்த வீட்டுல வாங்க மாட்டார் அப்படியே சாப்பிட்டு சாக்கடை தண்ணியை குடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் அவருக்கு ரெண்டும் ஒன்னா தான் நினைச்சிருக்கு இல்லையா தூக்கம் வந்து அப்படியே தெருவில் படுத்து தூங்குவார் கார் ஓடிட்டு ஓட்டிட்டு போவான அடிக்கவோ விரட்டவோ செய்ய மாட்டாங்க அப்படி இருந்தார் அந்த சாமியார் கடைசியில் அந்த சாமியார ஒரு நாள் காணும் வழக்கமா சில பேர் சாமி அந்த சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மணி ஆனா இந்த சாமியார் எங்க இருக்காருன்னு பார்த்து சாதத்தை எடுத்துக்கிட்டு போறவங்கலாம் உண்டு முன்னாடி போய் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட வாங்க மாட்டார் அவர் அப்படி கொடுத்தவங்கலாம் தேன்னாங்க இந்த சாமியாரே காணும் எனக்கு தெரிஞ்சு இருந்தார் அந்த சாமியார் அந்த மாதிரி திருநீலகண்டர் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தார் கையில ஒரு பாத்திரம் ஒ வச்சிருந்தார் அதான் திருவோடும் அடியார்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மரியாதை எல்லாம் செய்து சாப்பாடு போட்டு வேஷ்டி துணிமணி கொடுக்கறவங்களும் உண்டு பணம் கொடுக்கிறவங்களும் உண்டு சோறு போடுறவங்களும் உண்டு இன்னைக்கு திட்டி அனுப்புறவங்க தான் இன்னைக்கு பெரும்பகுதியானவர்கள் இல்லையா ஓடா பித்திகார பெருமை தெய்வ சேக்கிலார பெருமான் சொல்லுகிறார் பூசைகள் நிறை பெரும் விருப்படு செய்து நின்றபில் எம்பிரான் யான் செய்யும் பணியது என்றனர் சுவாமி நான் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டிருக்கேட்ட போது அடியார் சொன்னார் கோபுண்ட அடிச்சு அந்த ஊர் எல்லாம் சாமி இருக்கிறத கேட்டிய சந்தோஷம் அப்படி மனைவியை கொடுத்த அந்த மாதிரி இந்த அடியார் கேட்கிறார் சாமி உங்களுக்கு என்ன தேவை யான் செய்யும் பணி எது என்றனர் வம்புலா மணிச்சடை வள்ளல் கொண்டனார் உம்ப நாயகனும் இவ்வோடு உம்பால் வைத்து நம்பினி தருக நாம் வேண்டுவ போது என்று தான் கையில் வச்சிருந்தாரு திருவோடு அதை காட்டி இத பத்திரமா வச்சுக்கோ வேணும்னு கேட்கிற போது குடு அப்படின்னு இவர் வாங்கும் போது வாங்கி அப்படி எண்ணி இருக்க மாட்டார் அவரு கொடுத்த போது இது மண்ணோடு இல்லையா மண்ணோடு நினைச்சாரோ எண்ணமோ அப்போ சேக்கிடாரு பெருமான் ஒரு பாட்டு ஒண்ணு போடுற ஒருவேளை போய் போயும் போய் இந்த மண்ணோட கொடுத்து பத்திரமா வையின்னு கொடுக்குறாரு நினைச்சாரோ என்னமோ தன்னை ஒப்பரியது எடுத்த தூக்கி போட்டார் இந்த ஓட்டுக்கு சமம் எதுவும் இல்லை எனக்கு வேண்டிய நகைக்கடை ஒண்ணும் தமான ஒருத்ராட்டமாக எனக்கு ஒரு ருத்ராட்டத்தினுடைய விலை ஐநூறு ரூபாய் அல்லது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் ஒரு ருத்ராட்டத்தின் விலை உங்களுக்கு தெரியும் பதினோரு முக ருத்ராட்டம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கலாம் அதுல முப்பத்தி இரண்டு மணி இருந்தது அது ஒருத்தர் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தார் ஆனா அவர் என்ன சொன்னாரு அந்த பெரியவர் கொடுக்கும்போது இதை தங்கத்தில் கட்டாமல் இப்படியே கழத்துல கட்டி போட்டுக்கோன்னு சொல்லிதான் கொடுத்தார் நான் ரொம்ப நாள் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்னம்மா ஒரு வெள்ளி சேரடு செய்து அதுல இந்த இடையில இடையில ஒருத்ராட்ட இன்னொரு ருத்ராடத்துக்கு இடையில ஒரு வில்ல போட்டிருக்கும் இத தங்கத்துல போட்டு கட்டிட்டா என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து இதை கொண்டு அந்த கடையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்காட்சிய பவுன் இந்த மா கட்டி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட சரின்னு மாலையை வாங்கி டேபிள் வச்சு சரி இவர் இந்த ருத்ராட்டத்தினுடைய மகிமை இவருக்கு தெரியல அதனாலதான் வச்சிருக்கிறார் நினைச்சுக்கிட்டு செட்டியார இந்த ருத்ராட்ச என்ன வேலை கொடுத்தா நீங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன் கிடைக்கும் கந்தசாமி கோயில் விக்கித அப்படின் கோயில் விக்கிற மாலையை இதுவும் ஒன்னு நினைக்கிறியா நீ பதினாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாயோட முப்பதி சேரு அது அந்த ருத்ராட்டோட வில நான் போய் இப்ப ஒரு மாலை வாங்கிட்டு வர பாரு அஞ்சு ரூபாய்க்கு அது வேற ஐயா அது வேற இது வேற இந்த பதினோரு முக ருத்ராட்டம் மிக உயர்வு கிடைக்காது என்ன வில அப்படின்னு கேட்டார் ஒரு பவுன்காக கொடுத்திருக்கிறது பதினை தான் இது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் இந்த பவுனை விட இந்த ருத்ராட்டத்த ஒத்துக்க மாட்ட தெரியுமா அப்படின் அவரு ஆச்சரியார் அப்பதான் சொன்னாரு இது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வேலைன்னு சொன்னோட பத்திரமா உள்ள வச்சாரு ாட்சாடத்தூறு நூறு கொண்ட ருத்ராட்சம் அஞ்சு ரூபாய்க்கு கஞ்சாமி கோயில் கிட்ட கிடைக்கும் மாலை மணி கொண்ட மாலை அஞ்சு ரூபாய் கிடைக்கும் இதுவும் அதுவும் ஒன்ன மகாத்மா காந்தியும் நானும் ஒன்னர்லால் நேரு நானும் ஒன்னா இல்லையா அது மனிதனில் மாணிக்கம் இது சத்தியமே வடிவமானது யாரு மகாத்மா காந்தி துப்பாக்கியினால சுட்ட போதும் ஸ்ரீராம் பண்ணாத சொல்லிட்டு நாப்பது பேர் போகக்கூடிய பஸ்ல நானூத்தி ஐம்பது பேர் போறான் இன்னைக்கு காலையில ஒருத்த இடிச்சு மெதுவா ஏறு போய் அடிச்சு அவன் சண்டை பஸ்ல ஏறினத்துக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் கூட வாங்கிட்டு இருக்க கொஞ்சம் மரியாதையா பேச கூடாதா ஆயிரம் ரூபா கூட கொடுக்குறாரு இல்லையா ஆமா எங்களுக்கு பணம் வந்து சேரவே மாட்டேங்குது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எட்டு மாசத்துக்கு வருது ஆமா இப்படி இன்னைக்கு ஒருத்த இடிச்சுக்கிட்டு ஏற என்ன சண்டை டிரைவரும் அப்புறம் சண்டை போடாதயா சொல்றதுக்கு தாங்க முடியாது பேசாமத்தி பேசாமட்சம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வில உன்னிட்ட கொடுத்திருக்கிறது பதினைஞ்சாயிரம் ரூபாய் இந்த பவுன் போனாலும் பரவாயில்லம் காண போயிடாம அப்படின்னு அப்புறம் உள்ள வச்சுனார் நடந்தத சொல்றேன் இல்லையா ஆமா இப்ப நான் இந்த மாலையை போட்டுக்கல எனக்கு அந்த மாதையை கொடுத்தவர் சொன்னாரு நீ தங்கத்துல கட்டாதேன்னு ஒரு பெரியவர் தங்கத்துல கட்டி என் வீட்டுல நடராஜா பூஜையில இருக்க அவருக்கு நீ போட்டுக்கடான் இப்ப அவருக்கு தான் இருக்கிறது நான் போட்டுக்கல என்னமோ கட்டிட்டு யோசனை பண்ணின என்னடா பெரியவர் நீ தங்கத்துல கட்டாத கட்ட நமக்கு வேண்ட அந்த மாதிரி இவர் என்ன பண்ணி நேரம் ஓட்டை கொடுக்கும்போது தன்னை ஒப்பறியது அப்படி நான் எடுத்த தன்னை ஒப்பறியது தளத்து தன் உழைத்து துண்ணிய யாவையும் தூய தூய்மை செய்வது அப்படின்னாரு கூழாங்கல்ல எடுத்து அந்த ஓட்டுக்குள்ள போட்டா வைதகள் ஆயிடும் ஆ தன்னை ஒப்பறியது தலத்து தன் உழைத்து துண்ணிய யாய்வையும் தூய்மை பொன்னும் மணியினும் போட்ட வேண்டுவது இது வாங்கு நீ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இத்தனை பாட்டெல்லாம் பாத்துக்கிட்டே வந்த பாக்காம சொல்றேன் பாத்தீங்களா காரணம் என்ன இந்த பாட்டத்துல எனக்கு பரமசிவனே இப்படி திருவோட்டை பத்தி சொன்னாருன்னு எப்பவோ நினைப்பு வந்து மனப்பாடம் பண்ணிடுற பாடல் பாரு தன்னை ஒப்பரியது தலத்து தன்னுழைத்து துண்ணியை ஆவையும் தூய்மை செய்வது பொன்னிலும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது வாங்கு நீ என்ன ஆஹா பெரியவர் சொல்லிட்டார் இது திருவோடு அல்ல பொன்னையும் மணியும் வேண்டியது பொன்னையும் மணியனும் போற்ற வேண்டுவது சொல்லிட்டாரு பாட்டு இருக்கா பாருறியது தலத்து தன்னுடைத்து துண்ணிய ஆவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியனும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது வாங்கு நீ என்ன சரியா இருக்கா பாத்தியா இது எப்பவோ இது உயர்ந்த பாட்டுன்னு நான் நட்டு பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாட்டை மாத்திரம் ஏன் பாக்காம சொல்ற அப்பவே இது நல்ல பாட்டுன்னு எனக்கு தெரியும் ஆமா சரின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்றார் அப்படின்னு வாங்கி பத்திரமா கொண்டி வச்சார் வீட்டு பத்திரத்துக்கு பத்திரம் கடன் பத்திரத்துக்கு பத்திரம் வைக்க வேண்டியது போட்டம் இல்லைன்னா அப்புறம் வீடு வீட்டு பத்திரம் இருக்கும் போதே தயாரா பண்றான் முன்னூறு அடி இருக்கு அடிதான் சொல்றான் சர்வசாதாரணமா திருத்திரான் வீட்டு பத்திரத்தில் இருக்கிறது அந்த திருத்தப்பட்ட என் பத்திரத்தில் யார் சொல்றது இன்னைக்கு கேட்க முடியுமா கேட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அதனால விட்டுட்ட இல்லையா ஆமா ஆக பத்திரமா கொண்டி வச்சுட்டு அந்த இடத்துல இடி கொடுத்தவர் அம்பலம் மேவினார் இப்படி சொன்னாரு ஓட்ட வாங்கிக்கிட்டாரு சரி முதல் எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எழுதிட்டான் மாப்பிட்டுக்கிட்டான் பார்த்துக்கலாம் ஓட்ட கை நாள் வாங்கிவிட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படி அம்பலம் மேபி நான் வந்தவன் அம்பலமான நேத்து ராத்திரி எட்டு மணிக்கு போன் வந்தது எடுத்த சுவாமிநாதன் எல்லாரும் ஐயா தானே சுவாமிநாதன் ஐயாவா அப்படின்னு கேப்பாங்க சுவாமிநாதன் தானே அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் சுருக்கு இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஆமா நான் தான் அப்படின்னேன் நான் தில்லைவாழ் அந்தனர் கூப்பிடுறேன் அப்படின்னாரு தில்லைவாழ் அந்தனர் என்பது மதிய மரியாதைக்கு உரியவர் சிவனே சொன்னான் தென்லைவாழ் அந்தனர் அடியாருக்கும் அடியேன் சொல்லும் போது நாம எம்மாத்திரம் ஆமா ஐயா நான் ஐயா வணக்கம் இல்லைவாழ் அந்தனர் தான் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு வணக்கம் சொல்லாம இருக்கலாமா இல்ல பாட்டு பாடி பட்டினத்தார் பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய பாடல் என் வீட்டில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது சொன்ன ஐயா ஏன் பாடல் இல்லையா பட்டினத்தர்பாடலா நான் பாடியிருக்கிறேன் அவ்வளவுதான் அகப்பதான சோறு இல்ல அகப்ப எடுத்து போடுறது அவ்வளவுதான் அப்படின்னு சந்தோஷம் சௌக்கிமாரு அவன்ட்டு வச்சுட்டாரு நேத்து ராத்திரி நான் கோயில பூசை பண்ற குருக்கள் அந்த தீட்சுவர்கள் இவர்களை கண்டா ஏதான பணம் கொடுப்பேன் ஏதானும் கொடுப்பேன் ஐம்பது ரூபாயும் கொடுப்பேன் அஞ்சு ரூபாயும் கொடுப்பேன் கொஞ்சம் விபூதி கொடுத்துட்டு போங்க சொல்லிடுவேன் அதனை கோயில்ல நீ பூஜை பண்றவன் ஒழுங்கா பூஜை பண்றானா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை பூசனை பூசுரரு தொண்டற்கு தொண்டராம் புண்ணியமே என்று தேவாரம் சொல்லும் மாசினை ஏறிய மேனியர் வன்கண்ணர் விட்டு ஈசனையே நினைந்து உண்டுகளோ தேசனை ஆரூர் சிவனை பூசணை பூசுரரு தொண்டற்கு தொண்டராம் புண்ணியமே என்று தேவாரம் சொல்லும் செய்கிற ஒரு தொண்டர்களுக்கு நான் தொண்டனாக இருப்பேனா இந்த பாடல் சொல்லுகிற கருத்து இத படிக்கிற எனக்கு அந்த புத்தி இல்லைன்னு சொன்ன படிச்சத்தை நான் படிக்கிறத விட நான் படிக்காம இருந்திருக்கிறான் இல்லையா ஆமா அப்படி தேவார உரை உயர்வு என்று நான் நினைத்து விட்டேன் பன்னிறுதி முறையை பூஜை பண்றதே நான் மறக்கிறதே கிடையாது அதுல இருந்து பாடல்களை படிக்கிறதும் நான் மறக்கிறதும் கிடையாது ஆமா விஞ்ஞான சம்பந்த தேவாரத்தை படிச்சு பூஜை பண்ணி பூஜை பண்ணி முப்பத்தி ஆறு தடவையோ முப்பத்தி ஏழு தடவையோ படிச்சிருக்கேன் ஆமாம் தேவாரம்னா அவ்வளவு உயர்வு அது போல ஒரு நூல் கிடையாது என்ற எண்ணம் எனக்கு உண்டு ஏன் நூல்களை நான் தவறாக சொல்லுகிறேன் என்று எண்ணி விடாதீர்கள் என் மனைவி எனக்கு ஒஸ்தி அவ்வளவுதான் என் வீடு எனக்கு ஒஸ்தி என் வீட்டு சாப்பாடு எனக்கு போறோம் உங்க வீட்டு அரிசுவை சாப்பாடு எனக்கு தேவை இல்லை அவ்வளவுதான் எனக்கு தேவை இல்லையா ஆமா ஆக கொண்ட இந்த ஓட்டை கொடுத்து அம்பலம் மேவினார் தான் வேலை என்ட்ரன்ஸ் முடிஞ்சு போச்சு போய்டன்ஸ் எழுதிட்டான் நான் என்ட்ரன்ஸ் எழுதிட்டேன் காலேஜில் அண்ணாம அண்ணாம சேர்த்தது போட்ட நீங்க என்ன அர்த்தம் சீட்டு கொடுக்கறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன் எல்பி கே இதே எல்பி கே ஆர் கேட்டோ ஒரு மாதம் தங்கி என்னதுக்கு அப்புறமா பாஸ் மார்க் போட்டு இடம் சொல்றதுக்கா அப்படின்னு ஆமா அப்பதான் நீ உன்னை சேர்த்துக்க அந்த மாதிரி ஓட்டை கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி வச்சு அப்பறம் பின்னால பாக்கி இருக்கு இல்லையா ஆமா அம்பலம் மேபினார் சால கழிந்தபின் நல்ல தலைவன்தான் முன் முன்னை வைத்த கோலமார் ஓடுதன்னை ஓடுன்னு சொல்லும் போது எப்படி சொன்னார் கோலமார் ஓடு ஆமா மண்ணோடு நினைச்சு விடாதே சேக்கியார் சொல்றார் கோலமார் ஓடுதன்னை குறியிடத்தை அகல போக்கி இவனே போக்கிவிட்டான் அம்பல திரைவன் போகும் போதே இது இது தூக்கிட்டு ஆமா